உங்களின் தலைவர்களை சிறந்தவர்கள் அவர்களை நீங்கள் அன்பு கொள்வீர்கள் அவர்கள் உங்களை அன்பு கொள்வார்கள் அவர்களுக்கு நீங்கள் துவா செய்வீர்கள் உங்களுக்கு அவர்கள் துவா செய்வார்கள் என்ற நிலையில் உள்ளவர்களே உங்களில் சிறந்த தலைவர்களாவார் உங்கள் தலைவர்களில் கெட்டவர்கள் அவர்களை நீங்கள் கோபம் கொள்வீர்கள் அவர்கள் உங்களை கோபம் கொள்வார்கள் அவர்களை நீங்கள் சபிப்பீர்கள் அவர்கள் உங்களை சபிப்பார்கள் என்று நிலையில் உள்ளவர்களே உங்களில் கெட்ட தலைவர்கள் ஆவர் என்று நபிசல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அவர்களிடம் நாங்கள் போரிடலாமா என்று கேட்டோம் அவர்கள் உங்களுடன் தொடுகையை பேணும் வரை கூடாது அவர்கள் உங்களுடன் தொழுகையை பேணும் வரை கூடாது என்று இருமுறை நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு ஐந்து ஐந்து